क्रिष्टा क्रिष्टा नमो वेदांत वेद्याय சச்சிதானயஷ்டிணே बुद्धि வேதாந்திசாட்சிணே व्यासं கிருஷ்ணாயலோம் வேஜாஸ் வந்தே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சவனம் நருச்சியத்தை தேஜோஷோதிக்க நிரஷம் வரைக்கும் அர்த்தம் பார்த்துருக்கோம் நிரா நம இல்லியா அது வரைக்கும் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன் ஓ சர்வசிரபுதாம்பர ஓஹோ பிரகிர சர்வஸ்திரபுதாம்பர சர்வஸ்திரபுதா சர்வஸ்திரபுதாம்பர ஆகா சஸ்திரங்களையெல்லாம் சஸ்திரம்னா சொல்லிவிட்டேன் கையில் வாழு கோடாரி இது மாதிரி வச்சுக்கிற வஸ்துக்கள் அஸ்திரம்னா நேரம் போடுறது அம்பு எல்லாம் அஸ்திரம் அது மந்திரபூர்வகமானது அதிலெல்லாம் அதாவது ஆயுதங்களை ஏந்தி யுத்தம் செய்கிற வீரர்களுள் சிறந்தவன் கீதையிலே பகவான் சொல்கிறார் எங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக காரியம் பண்ணுகிறார்களோ அதெல்லாம் நான் தான் அங்கே எத்ய்விபூதிமத்சத்துவம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்த தேவாவக்சுவம் மமதேஜோம்சம்பவம் மரி சர்வசஸ்திரபிருதாம் எல்லாவிதமான சஸ்திரங்களையும் தாங்கிக் கொண்டிருப்பவர்களுள் ஸ்ரேஷ்டர் ராமசஸ்திரபிருதாம் அகம் அப்படின்னு கீதைலையும் பகவான் ராமனாக நான் இருக்கேன் ஆயுதங்கள் ஏந்தியவர்களுள் நான் ஸ்ரீராமனாக இருக்கிறேன் அப்படின்னு கீதையில் பகவான் சொன்னார் இனி அடுத்தது பிரகிரகா படிக்கலாம் பக்தை உபஹ்ரும் பத்திரப்புஷ்பாதிக்கம் பிரகிருதி பிரகிரகாவத விஷயாரணியே துர்தாந்த இந்திரியவாஜின प्रसादेन, इतिवा, रश्मौच, इति, தசனா இவ்நாதிவா साधुत्वं, பிரகிரங்கிற அர்த்த சொல்றேன் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் ஒன்று பிரகர்ஷேண கிருதி பிரகிரக அப்புறம் இன்னொன்று இந்திரியங்களாகிய குதிரைகளை நன்றாக கற்றவர் அப்படின்னு அர்த்தம் பிரகிரக முதலர்த்தம் என்ன பக்தை உபகிருத்தம் பத்திரப்புஷ்பாதிக்கம் ஒன்பதாவது அத்தியாயத்தை மனசில் வச்சுன்னு சொல்கிறார் பகவத்கீதை பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியாக பிரய்சத்த பிரய ததஹம் பக்தி உபஹத்தம் அஷ்னாமி பிரயத்தாத்மனா அப்படின்னு பகவான் ஒம்பதாவது அத்தியாயத்தில் பக்தியினுடைய சௌலபியம் சுலபத்தன்மையை சொல்கிற புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீரு உண்டு அதனால் பெரிய வைர கிரீடம் சாத்தணும் பெரிய தங்கத்தில் கோயில் கட்டணும்னலாம் அவசியம் இல்லை பக்தி பகவானுக்கு முக்கியம் ஆக ஒரு இலையோ பக்தி அதாவது பத்திர புஷ்பாதிக்கம்னு போட்டிருக்க பத்திரம்னா இலை வில்வ இலை துளசி இலை இந்த மாதிரி இலை இருக்குது அதெல்லாம் சாஸ்திரத்தில் பூஜைக்கு உகந்த இலைகள் அப்புறம் புஷ்பம் அப்புறம் பழம் அப்புறம் ஜலம் அதனால தான் நம்ம பூஜை பூர்த்தி பண்ணுற போது இதெல்லாம் வச்சுட்டு கடைசியில் பிரசன்னார்கு தரும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி இந்த பக்தியாங்கிறது ரொம்ப முக்கியம் பக்தியோடு கொடுக்கணும் ததகம் பக்தி உபகிருத்தம் அவ்வாறு பக்தியோடு எனக்கு சமர்ப்பணம் பண்ணுறத அஷ்னாமி அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் பிரயதாத்மனகான்னு இன்னொன்று போட்டிருக்கார் பிரயத்தாத்மனகான்னா சுத்த ஆத்மனக மன தூய்மையோட யார் எனக்கு இந்த எலை காய் பத்திரம் புஷ்பம் எலை புஷ்பம் பழம் தண்ணீர் இவற்றை சமர்ப்பணம் பண்ணுகிறார்களோ அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அதனால் இங்கே என்ன சொல்கிறார் பிரக்கரிஷேன கிருண்ாதி நம்ம சாதாரணமாக பிரதிகிரகம் ப்ரத்திகிரகம்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒருத்தர் தட்சிணை கொடுத்தா வாங்கிக்கிறோமே அதுக்கு பேர் பிரதிகிரகம்னு பேர் பிரதிகிரகம் தானங்கிறது கொடுக்கறது பிரதிகிரகங்கிறது வாங்கிறது ஆக இந்த பிரதிகிரகம் மாதிரி இங்கே அங்கே பிரதிக்கிரகத்தை தான் வேறு ரூபத்தில் பிரகிரகம் பிர பிரகரிஷேண கிருண்னாமி நான் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் விரீ விஷ்ணவே சுவாஹா அப்படின்னு ஹோமம் பண்ணோம்னா பகவான் சந்தோஷமாக அந்த ஹவிஸ்ஸை வாங்கிக்கிறார் விஷ்ணவ இதம் நமமா ஸ்ரீ விஷ்ணுவே சுவாஹா விஷ்ணுவே இதம் நமமா விஷ்ணுவுக்கு இதை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படி சொல்லி எல்லாம் கர்மா பண்ணுறோமே அதனால் பகவான் சந்தோஷமாக வாங்கிக்கிறாராம் ஆஹா பிரகிரஹாய நம பக்தை உபகிருத்தம் பத்திர புஷ்பாதிக்கம் பிரகிருதி இது பிரகிரகா இது ஒரு அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் கீதையில் பார்க்குறோம் உபனிஷத்துகளில் பார்க்குறோம் அது கட்டோபனிஷத்தில் வருது ஆத்மானம் வித்தி மன பிரகிரகமே வச்ச அங்கேயும் பிரகிரஹ சப்தம் சேத்திரமிந்திரிணி துரகா அப்படின்னு இவர் சொல்கிறார் அதே உபனிஷத் மந்திரத்தை ஸ்லோகரூபமாக சொல்கிறார் ஞானானந்த பாரதிஸ்வமிகள் ஆத்மா நம் ரீ நம்பிரவீதி நகமாக பிம் தாரிம் தேகம் சந்தனமிந்திரியணி துரான் சப்ச்சரம் சேத்திராதரேயன் வசியம் ஸ்தனோத்தியாத்மான் தசைவாதம் சுகனம் தசைவாதம் பரம் சுகனம் பாரம் பரம்ஹ்யன பிரகிரக்தத்துக்கு கடிவாழக்கயருன்னு ஒரு அர்த்தம் இருக்குது குதிரைக்கு போடுற கடிவாழம் நமக்கும் அது சேத்த பிரகிரம் புத்தி சாரி புத்தி வந்து இந்த உடம்புங்கிற தேரில் புத்திங்கிற சாரதி இருக்கார் தேரோட்டி ஜீவாத்மா தான் ட்ராவலர் பயணி அப்போ இந்த இந்திரியங்கள்லாம் குதிரைகள் மனசு வந்து கடிவாழக் கயிறு இந்த கடிவாழக் கயிறை மனித அதாவது இந்த புத்தி என்ன பண்ணுறது இந்த இந்திரியங்கிற குதிரைகளை பிடிச்சி கட்டி இழுக்கிறது அதுதான் இங்கே சொல்கிறார் தாவதா விஷயாரண்யே ரொம்ப அழகான வாக்கியங்கள் விஷயாரண்யே தாவத்தா விஷயங்கிற காடு ஃபாரஸ்ட் அதுக்குள்ளே ஓடுறதான் தருகட்டு ஓடுறது எதுன்னா துர்தாந்த துர்தாந்த இந்திரிய வாஜினக வாஜினகன்னா குதிரைகள் வாஜி வாஜி ஜாஜத்தை ஜாஜத்தை வாஜியார் சொல்லிகிட்டே இருக்கார் வாஜ்டமே அது வேறு வாஜி வாஜின்னு சொன்னால் இது அஸ்வமேதையாக உபயோகப்படுத்துறது ஆகா வாஜின்னு சொன்னாலே குதிரின்னு அர்த்தம் அது எப்படிப்பட்ட வாஜின்னா இந்திரியங்கள்ங்கிற தி ஹார்சஸ் விச் ஈஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் தி ஹார்சஸ் which is in the form of sense organs. Uncontrollable. கண்ட்ரோலே பண்ண முடியல துர்தாந்தம் துர்தாந்தம்னா என்ன அது வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு இந்த கண் காது மூக்கு நாக்கு தோல் இருக்கே இந்த அஞ்சு குதிரைகளும் அங்கேயும் சுற்று அப்படியே போகிறது வேகமாக இதை பிடிச்சி இழுத்து கட்டுறதுங்கிறது என்ன அவ்வளோ சுலபமாக யோசித்து பாருங்க கிருஷ்ணர் வந்து அதை தான் நம்ம பகவத்கீதையில் அடிக்கடி சொல்கிறோம் அது நாலு குதிரைங்கிறா அஞ்சு குதிரைங்கிறாங்க இது அந்த தேருக்கு கிருஷ்ண அர்ஜுனன் வந்து அர்ஜுனன் உட்கார்ந்துருக்கான் ஜீவாத்மா பகவான் தான் சாரதி அஞ்சு குதிரை இருக்குது அத்தனையும் அந்த கடிவாழ கயிறை பிடிச்சின்னு ஒரு கையை பிடிச்சுட்டு ஒரு கையில் தோத்திரவேத்திர ஏக்கப்பானையே பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவேத்திர ஏக்கப்பானையே ஞானமுத்ராய சித் இந்த கையில் சாட்டவார் இருக்குது சாட்டவார்னா அந்த பெரம்பு குச்சி இருக்குது கையில் அத்தனை குதிரையோட கடிவாழ கயிறையும் பிடிச்சிருக்கணும்னா என்ன ஸ்டாமினா இருக்கணும் அந்த கைக்கு யோசிச்சு பாருங்க அப்போ வந்து இதுதான் க்ஷத்ரிய பலம் அப்போது அவ்வளோ தூரம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கார் ஒரு கையில் எது இருக்கு அதுதான் தர்மசாஸ்திரம் சாட்ட குச்சி இருக்கே தர்மசாஸ்திரம் வேதத்தோட கர்மகாண்டம் இன்னொன்று சின்முத்ர ஞான காண்டம் இதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு அவனுக்கு இப்படி சொல்கிறார் திரும்பிண்டு வேறு அர்ஜுனுக்கு பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவேத்திர ஏக்கப்பானையே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதா அமிர்த துகே நமஹா அவனுக்கு கீதோபதேசம் பண்ணுற சென்சார்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணிண்டு திரும்பி இருக்கணும் எல்லாம் அத்தனை அர்த்தம் இருக்குதுக்குள்ள அப்போ எதுக்கு சொல்கிறோம்னா இங்கே என்ன சொல்கிறார் துர்தாந்த இந்திரியவாஜினகா இந்திரியங்களாகிய குதிரைகள் கட்டுப்படுத்தப்பட முடியாத குதிரைகளை தப் பிரசாதேன அதை கட்டுப்படுத்துகிறோம் நம்ம எப்படின்னா அவருடைய அனுக்கிரகிற அங்கேயும் கிரகம் இருக்குது அவருடைய அனு கிரக பிரகிரஹ பிரதி கிரக சுக்கிரக நிக்ரஹ எத்தனை பதங்கள் இருக்குது உபசர்க்கத்தில் தத் பிரசாதேன ரஷ்மினே ரஷ்மினா இவ என்ன சொல்கிறார் அந்த கடிவாழ கயிறு இருக்கு கடிவாள கயிறு இஸ் இக்வல் டு பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த சென்சார் கன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறார் இந்திரியங்களை நம்ம கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் அவருடைய அனுகிரகம் நம்மளுடைய விவேக்கம் இருந்தாலும் நமக்கு பூர்ண வைராக்கியம் வர்றதுக்கு அவருடைய அனுகிரகம் வேணும் ஆசை இல்லாமல் இந்த உலக ஆசை இல்லாமல் இருக்கிறதுக்கு அவருடைய அனுகிரகம் இல்லாமல் முடியுமா இல்லாட்டி அது பணமும் காம காஞ்சனம் கீர்த்தி எல்லாம் பிடிச்சி இழுக்கிறது ஒரு பக்கம் காமகா இன்னொரு பக்கம் காஞ்சனம் இன்னொரு பக்கம் கீர்த்தி இதெல்லாம் இழுக்காமல் நம்ம வந்து இதை இந்த இதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும்னு ஈஸ்வர அனுகிரகம் இல்லாமல் என்ன பண்ணுறது அதுதான் சொல்கிறார் தத் பிரசாதேன தத் பிரசாதேன ரஷ்மினா இவை இந்த இடத்துல வந்து ரசநாம்பவம் சாதாரணமாக <laughs> गुरु <coughs> नहीं नहीं पारंगा। पारंगा। इस ர அதுக்கு ஒரு பாணின கோட் பண்ற் அப்படின் பாணின அதுக்கு से वैकल्पिक இஸ் சூத்திரபூர்வகிராத்து होता है, तव தௌ रूप बनता है, அவர் கஞ்சுகே அபாவமே கிரக விரு கிரக விருது நிச்சிதாகமஸ்ட இன்னொரு சூத்திரத்தை கோட் பண்ணுறாரு த்ரீ த்ரீ ஃபிஃப்டி எயிட் சூத்திரசே அப்ரத்தேய கற்கே பிரகிர பந்தா ஹை எப்படி வந்து இந்த இதனால இது எப்படி வருது பாரு அதுதான் படிக்க வேண்டியிருக்கு அவன் அதுதான் போட்டிருக்கான் அது அது இல்லாட்டி சம்ஸ்கிருத்தில் எழுதியிருக்கலாம் அவ வியாக்கியான அவள் வந்து ஹிந்திக்கு தானே இதை சங்கரபாஷியத்தை படித்து இந்த பக்கம் ஹிந்தி படிக்கிறாவா அந்த புக்கை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆக இந்த சொல்கிறார் அது எப்படி நீங்கள் வந்து பிரகிரஹ சப்தத்துக்கு க இது பண்ணுறீர்கள் தத் பிரசாதேன ரஷ்மினா இவ ரஷ்மின்னா சாதாரணமாக கிரணம்னு ஒரு அர்த்தம் இங்கே வந்து இவர் என்ன சொல்கிறார் ரஷ்மி பிரபூர்வக கிரகு தாத்துசேன்னு கொண்டு வர இதை கொண்டு வந்துட்டு அதுக்கெலாம் ரூலெல்லாம் சொல்கிறார் அது எப்படி மாறுறதுன்னு அதெல்லாம் சொல்லி விஷயம் என்னன்னா பிரகிரஹன்னா பிரகர்ஷேன கிருண்ாதி இந்திரியாணி பக்தானாம் இந்திரியாணி முதல் என்ன சொன்னார் பக்தர்களெல்லாம் முதல்ல பக்தர்களெல்லாம் வந்து கொடுக்குற பிரசாதத்தை சந்தோஷமாக கிரகிச்சுக்கிறார் அப்படின்னார் இப்போ என்ன சொல்கிறார் பக்தர்களுடைய இந்திரியங்களை எல்லாம் தன்னுடைய அனுகிரகத்தினால கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிறார் அதுதான் அர்த்தம் தாவத்தோ விஷயாரண்யம் சொல்கிற விதம் பாருங்க தாவத்தான் ஓடுறது விஷய அரண்யம் விஷயங்கிற ஓடுறது எதுன்னா கட்டுப்படுத்த முடியாத இந்திரியங்கள்ங்கிற குதிரைகள் துர்தாந்திரிய வாஜினா வாஜி வாஜினவு கரி கரிண கரிண நகார்த்தா புல்ங்க வாஜிநா குதிரைன்னு அர்த்தம் வாஜி வாஜினோ வாஜின பத்னாதி ரஷ்மினா இவ பத்னாதி அந்த பிரகிரஹ அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறார் பிரகரிஷேண கிருண்ாதி முதல்ல பிரகரிஷேண கிருண்ாத்தி அப்படின்னா ஸ்வீகரிச்சுக்கிறார் அனு கிருண்நாத்தி இப்போ என்ன மாதிரி அனுகிரகம் பண்ணுறார்னா பகவான்கிட்ட போய் நான் சொல்கிறேன் பகவானே என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது என்னால் முடியலை இந்த இந்திரியங்களோட போராடின் இருக்கேன் புலையாடல் ஒரு நாளோ இரண்டு நாளோ இப்படி ஒரு பாட்டு பாடுறாரு தருமபுரம் பத்தாவது சுவாமிகள் பாடியிருக்கார் தக்ஷிணாமூர்த்தி திருவாரூட்பால் பாடுறார் புலையாடல் ஒரு ஒரு நாளோ இரண்டு நாளோ இதனுடன் போராடவும் முடியவில்லை பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார் பகவானே இந்திரியங்களை நீ தான் நிகிரகம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த முயற்சிக்கு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் ஆக இந்த பகிர்முக சுதுர்லபா நம்ம அகிர்பார்த்தா அந்த அர்த்தம்னா இந்திரியங்களால் சந்தோஷத்தை அடைய முடியாது இந்திரியங்களால் அடையிற சந்தோஷம்லாம் துக்க சகிதம் அதிருப்திகரம் பந்தகம் எல்லா தோஷமும் இருக்குது இந்திரியங்களால் அடையிற சுகம் வந்து அவ்வளவு தோஷம் உள்ளதாக இருக்குது ஆகையினால் ஆத்ம சுகம் அது அடையணும்னா மனசு திரும்பணுமே வாசனை நிறைய இருக்குது ஆசை நிறைய இருக்குது சுற்றி இருக்கிறவங்க வேற நிறைய ஆசைப்படுத்துகிறான் அட்வர்டைஸ்மெண்ட் வேற பயங்கரமாகறது அதனால என்ன ஆடுறது கொஞ்ச நாளைக்கு சாஸ்திரம் இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம லோகத்தில் போயிடுறோம் அதுதான் ஆன்மீகத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சின்றவங்கே இப்படின்னா சாதாரணம் இருக்கிறவங்க என்ன சொல்கிறது அதனால தான் மாணிக்க வாசகர் போன்ற பெரியவங்கள்லாம் அது பாடுறாங்க ஐம்புல கல்வர் இந்திரிய வயம் இறங்கி இறப்பதற்கே காரணமாய் தாய் மாணவராக இருக்கட்டும் எல்லா மகான்களும் இருக்கட்டும் அருணகிரிநாதராக இருக்கட்டும் எல்லாரும் இதைத்தான் சொல்கிறாங்க இந்த இந்திரியங்களோட போராட முடியல சுவாமி அப்படிங்கிறோம் இதை குதிரைங்கிறான் பேயுங்கிறான் பிசாச்சுங்கிறான் அதான் நம்ம கூடவே இருக்கிற சத்ரு நமக்கு ஏதோ நல்லதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி நம்மளை குடியில் தள்ளின்னு யாருனா வேறு யாரும் இல்லை நம்ம கண்ணு நம்ம காது நம்ம மூக்கு அவரோன் சென்ட்கான்சர் கார்கன்சார் ஜீவாத்மாவுக்கு விரோதி ஜீவாத்மா கூடவே இருந்து குளிபறிக்கிற சத்ருக்கள் இந்த இந்திரியங்கள் ஆகையினால இதுகிட்ட தான் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியிருக்கு அவங்கிட்ட ஜாகிரதையாக இரு அவங்கிட்டருந்து ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ கொரோனா கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோன்னா கொரோனா கிட்ட இருந்து கூட ப்ரொடெக்ட் பண்ணி விடலாம் இதுகிட்டிருந்து யார் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது நம்மளை இது நம்ம கூடவே இருக்க சத்ரு கொரோனா இப்போ வந்திருக்கு கொஞ்ச நாளில் போயிடும் போய்டுவாமின்னா கண்டிப்பாக இப்போ எனக்கு கவலைப்படாது எது வந்துதோ அது போகும் ஒரு நிதி விதி இருக்குது தோன்றினா மறையும் அப்புறம் வராமல் இருக்குமான தெரியாது நீ நடந்துக்கிறத பொறுத்து இன்றைக்கே இப்போ பிரிச்சிருக்கான் அதை கொரோனாவே இப்போ டிவைட் பண்ணியிருக்கான் இப்போது இன்றைக்கி புதுசாக ஒரு நியூஸு இந்த கொரோனா இப்படி அந்த கொரோனா இப்படின்னு கொரோனாவிலே இப்போ வெரைட்டி ஸ்பெஷாலிட்டி மாதிரி இப்போ வந்து கண்ணுக்கு போனோம்னா ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று அப்புறம் வந்து என்னது இன்னொன்று டயபெட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த கண் ஒரு கண்ணை வச்சுக்கிண்டு கண்ணுலையே வந்து நிறைய குரூப் இருக்கு கண்ணுலேயே வந்து கிளைக்கோமா ரெட்டினா என்னெல்லாமோ டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுக்குள்ளேயே பார்த்தா இத்தினோட நிரம்புக்கு இருக்கு இது ஆனால் இதை யார் உட்காந்து யோசிக்கிறா இப்படி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் யோசித்தா தானே நமக்கு யார் சத்ருக்கள்னா நித்திய சத்ருக்கள் இந்திரியாணி வேறு யாரும் இவன் சொல்லுவான் இல்லையா ஜோசியம் சொல்லுவான் இது சத்ரு மித்ரனை பார்க்குறான் மித்ரன் சத்ருவை பார்க்குறான் அதனால் ரெண்டுமே சத்ரு தான் இந்த ஜோசியத்தில் கட்டத்தை வச்சுன்னு சொல்லுவான் இவன் புதன் வந்து சூரியனுக்கே பிள்ளையாக இருந்தாலும் அவன் சூரியனுக்கும் புதனுக்கும் என்றைக்குமே நித்தியசத்ருன்னா அதெல்லாம் போய்ட்டு போட்டோம்ப்பா ஏன் கண்ணு காது மூக்கு கூடவே ஜென்ம ஜென்மத்துக்கு சத்ருவாக கூடவே சுத்தின்னு இருக்குது அதை விட்டு விட்டு எதெல்லாமோ சத்ரு ஜொல்லின் இருக்கு அவமனுக்கு அவமன் அந்த சத்ருவை மித்ரனை அந்த சத்ருவை மித்ரனாக கண்ணு எதுக்குன்னா பாஷ்யம் படிக்கிறதுக்கு காது எதுக்குன்னா இந்த ஞானத்தை கேட்குறதுக்கு வாய் எதுக்குன்னா இதை மற்றவனுக்கு சொல்லித்தருத்துக்கு அப்படி இருந்துட்டா பரவாயில்ல இந்திரியங்களை நம்ம ராங்காக கைட் பண்ணி பண்ணி தானே இப்படி ஆயிருக்கு ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் மனதை ஒரு வில்லாக்கி வான் பொறியை நாணாக்கி எனதறிவை அம்பாக்கி எய்துவதுன்னு எக்காலம் பத்திரகிரியார் பர்திரகிரி பத்ரகிரி அதனால் ரஷ்மினா இவ பத்நாத்தி பத்நாத்தின்னா என்ன அர்த்தம் அந்த குதிரையை வந்து கயிறை போட்டு கட்டி இந்த அஸ்வமேதை இந்த மந்திரம் வருது எல்லோரும் கேட்டுகிட்டு தான் இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது சாங்கிரஹேஷ்டியா யஜத்தை இமாஞ்சனதா சங்கிரீதி துவாரத்னீ ரஷனாபவதி ராத மாசரமேவரு மௌஞ்ஜீபவ்ஜா ஊர்ஜமேவரு சித்தான்கம் பித்திரம் வாத்த எதேதமியை புண்ணியமேய அந்த மந்திரமே எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா அந்த அஸ்வமேதயாக மந்திரம் அதாவது அது பேர் சாங்கிரகணி இஷ்டின்னு பேர் சாங்கிரஹணி இஷ்டியாக ஜெயத்தே இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் கொஞ்சம் சம்பந்தம் இருக்குது ஏன்னா அஸ்வமேதையாகம் இல்லையா இங்கேயும் குதிரதானே ஆமாம் இமாம் ஜனதாம் சங்கிருணாமி அது கிராம காமகான்லாம் வேதத்தில் இருக்குது எனக்கு ஒரு கிராமமே எனக்கு போனோம் ஒரு சி ஒரு வில்லேஜ் ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு யஜ்யம் இருக்குது இமாம் ஜனதாம் சங்கர் நீதி இந்த ஜனங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அடுத்த எலெக்ஷனில் இவாள்னா எனக்கு ஓட் போடணும் இமாம் ஜனதாம் அதுதான் ஜனதா பாரதிய ஜனதா இமாம் ஜனதாக்கும் சங்கர்ஹா நீதி நான் எல்லாத்தையும் கிரகிக்கணும் எல்லாரையும் என் கொண்டு வரணும் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா குதிரைக்கு பன்னெண்டு கயிறு கட்டுறேன் துவாதசாரத்னி ரசனாபவதி பன்னெண்டு கயிறு குதிரைக்கு அந்த பன்னெண்டு கயிறு இப்படி பண்ண இப்படி வரணும் ரெண்டு பக்கமும் இப்படி போட்டு கட்டி கொண்டு வரணும் அந்த இதில் ஆறு இந்த ஆறுன்னு நினைக்கிறேன் எனக்கெல்லாம் மறந்து போயிடுத்துது துவாதாரத்னி ரசனாபவதி ரசனான கயிறு அது என்னதுன்னா பன்னெண்டும் அந்த பன்னெண்டும் பன்னெண்டு மாசமாக துவாதச மாசம்சர சம்பத்சரமேவாபருந்தே மவுஞ்சீபவதி அதெல்லாம் வந்து அந்த கயிறெல்லாம் இருக்கே அது என்ன ஸ்பெஷல் கயிறோ ஞாபகம் இல்லை அதெல்லாம் என்னதுன்னா பின்னி இருக்கணும் மௌஞ்சீபவதி துவாதசமா சம்பத் சரமேவா வருந்தே மௌஞ்சிபவதி அதெல்லாம் மௌஞ்சியாக எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்குது ஊர்குவை முஞ்சாஹா அதுதான் பலம் ஊர்ஜமே வாருந்து ஊர்ஜம்னாலே பலம்னு அர்த்தம் தர்ப்பணம் பண்ணுறோமே ஊர்ஜம் வஹந்தீ அப்படி சொல்கிறோமே ஊர்ஜம்னா ஸ்ட்ரென்த்து ஸ்டேமினா அது என்றைக்கு பண்ணணும்னா சித்ரா நக்ஷத்திரத்தை இன்னைக்கு பண்ணணும் சித்ரா நக்ஷத்திரம் பவதி சித்திரம் வா தத் கர்மா சித்ரா நட்சத்திரத்தில் இது பண்ணணும் இந்த கர்மாவை இந்த கர்மாவும் ரொம்ப ஆச்சரியமானது அதனால் என்ன எதமேத சமிர்தை நான் சும்மா சம்பந்தம் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஆனால் இந்த ரசனான்னு வந்ததுனால அந்த மந்திரம் ஞாபகம் இன்றைக்கி தான் இந்த அர்த்தமே சொல்கிறேன் இன்றைக்கும் சொன்னதே கிடையாது எந்த சபையிலையும் நான் இதுக்கு மந்த் இந்த மந்திரத்தை சொல்லி அர்த்தமே சொன்னது கிடையாது முத முதலே சொல்கிறேன் எது அஸ்வமேத அஸ்வமேதத்தை பண்ணி வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெறணும் இதெல்லாம் பரிகாசம் பண்ணதுனால தான் இவ்வளோ அவஸ்தப்படுறோம் இவ்வளவு தத்வார்த்தங்கள்லாம் இருக்குது இதை பண்ணுறதுக்கு அதிகாரம் ராஷ்டிரபதிக்கு தான் எல்லாருக்கும் கிடையாது பிராமணனுக்கு கூட அஸ்வமேத யாக்கத்தில் அதிகாரம் கிடையாது க்ஷத்ரியனுக்கு தான் இந்த மந்திரம் முழுக்க சவிதா ராஷ்டிரகம் ராஷ்டிரபதி ராஷ்டிரமஸ்மின்னு யஜ் யமானாய ததா எல்லா ராஷ்டிரபதி ராஷ்டிரபதி ராஷ்டிரபதினு வருது இந்த மந்திரம் முழுக்க அப்போது எதுக்கு சொல்கிறேன் புண்ணியநாம தேவயஜன மத்தியவசதி இது வந்து ரொம்ப புண்ணியமான கர்மா அஸ்வமேதையாகும் புண்ணியமேவத்தேன கீர்த்திம் அபிஜயதி இதனால் புண்ணிய கீர்த்தி கிடைக்கும் புண்ணிய கீர்த்தி அப்படிங்கிறதே ஒரு பேர் இப்போ கூட ஆசிரமத்தில் ஒரு ஒரு குழந்த பிறந்திருக்குன்னா அவனுக்கு பேர் புண்ணிய கீர்த்தின்னு வச்சுருக்கேன் புண்ணிய கீர்த்த கூப்படுறதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னேன் மருந்து விழ்த்து ஆ ஸ்ரீஹரி புண்ணிய கீர்த்தி ஸ்ரீஹரி புண்ணிய கீர்த்தின்னு பேர் வைங்கோ கூப்பிடுறது ஸ்ரீஹரின்னு கூப்பிடுங்கோ அப்படின்னு இப்போதான் சொல்லி பேர் வச்சேன் ம் எனக்கு இப்போ அதுக்கு அதுக்கு சம்மந்தம் தெரியாது என்ன புண்ணிய கீர்த்தின்னு வருது விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் வருது சரி இருக்கட்டும் ஆஹா இப்போ பாடம் என்ன பிரகிரஹாய நமஹா ஆ பிரகிரஹப்தத்துக்கு அதுக்கு பாணினி சூத்திரத்தை வச்சுன்னு அர்த்தம் சொல்கிறார் இப்படியும் சொல்லலாம் பிரகிரஹ சப்தத்துக்கு இப்படி ஒரு சூத்திரம் இருக்குது ரஷ்ம உச்ச அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது இந்த சூத்திரத்தை சொல்லணும்னா அதுக்கு நாலஞ்சு சூத்திரம் பார்க்கணும் அவரை குறிப்பு காட்டிட்டு போயிட்டார் ஆதி ஆதிசங்கர் ஆதிசங்கர் நம்ம புரிஞ்சுக்கணும் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே போய பாணினி சூத்திரம் இருக்குது அத்தனை சூத்திரம் இருக்கு ஏகப்பட்ட சூத்திரம் இருக்குது அந்த சூத்திரத்தில் வந்து இத்தனை அத்தனை இத்தனையும் ஞானம் வச்சுக்கணுன்னா எவ்வளோ ஞானம் இருக்கணும் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு இது முத முதல்ல எழுதியிருக்காருங்கிறார் கண்டிப்பாக இதெல்லாம் எழுதுகிற போது அவருக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் பிரம்மசூத்திரம் எழுதி முடிக்கிற போதே அவருக்கு பதினாறு வயசு ஆகிடுச்சு நம்ம அந்த பிரம்மசூத்திரத்தில் ஒரு பேஜை வச்சுக்கிண்டு நாம் படாது பாடுபட்டு இருக்கோம் அப்போ தான் வியாசர் வரார் வியாசர் வந்து இன்னொரு பதினாறு வருஷத்தை கூட்டி கொடுக்குறார் அவருடைய அவருடைய முதல்ல வந்து இவர் சிவகுருக்கு பகவான் வந்து கனவுல கேட்குறார் அல்பாயுசுள்ள நல்ல புத்தி உள்ள குழந்தை வேணுமா இல்லை தீர்காயுசுள்ள மந்த புத்தி உள்ள குழந்தை வேணுமானார் அப்போ அவர் சொன்னார் இல்லை அல்பாயுசாக இருந்தாலும் நல்ல உத்தமான புத்தி உள்ள குழந்தை தான் வேணும்னு கேட்டார் சிவகுரு இந்த விஷாச்சலேஸ்வரருடைய வடக்குநாத சுவாமி அப்போ பதினாறு வயசில் இது பண்ண அவர் அவர் சொல்கிறார் ஒரு சூத்திர வியாக்கியானலாம் கேட்டுவிட்டு வேதவியாசர் சொல்கிறார் இன்னும் ஷோடச வருஷம் இரு அப்படின்னா அதுலேயே நிறைய சொல்லிவிட்டு போகக்கூடாது அவர் அப்படின்னா பரவாயில்ல இன்னும் ஒரு பதினாறு வயசு உனக்கு கூட இருக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு போகிறார் அப்போ அவருக்கே சொல்கிறார் பதினாறு வயசு உள்ள இப்போ விஷால ரொம்ப விசேஷமான புத்திசாலியான குழந்தை உனக்கு கிடைப்பான் அப்படின்ட்டுருக்கார் ஆனால் அவர் வந்து அவர் அதுக்கு முன்னாடியே சம இதாகிட்டார் அவர் இவருக்கு உபநயனத்துக்கு முன்னாடியே போயிட்டார் அவர் நினச்சி பாருங்கள் இப்போ பாணினி சூத்திரத்தில் ஒரு கோட் பண்ணி இதுக்கு அதுக்கும் கனெக்ட் பண்ணணும்னா என்ன மேதா விலாசாக நமக்கு இந்த கம்ப்யூட்டரில் இப்படி மவுசை திருப்பி எங்கெங்கேயும் தேடுறதுக்கே டைம் ஆகிட்டுருக்கு ஆச்சரியந்தா அதுக்குதான் தான் அதனால சொல்கிற பாணினீசவச்சு பிரகிரக்து அந்த சாதுவத்தை இது பண்ணுறார் அடுத்தது நகிரஹ பிரகிர்க்கப்புறம் நகிரகாதிவசேனா பகவான் எல்லாத்தையும் எல்லாம் பிரமாதமாக போயின்ட்டுருக்குற போது ஒரு கொரோனா அனுப்பிச்சு எல்லோரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டார் இல்லையா எல்லாம் அம்மா தருகெட்டு போயின்ட்டு எல்லாம் உலகமே ஆளாளுக்கு போயின்ட்டு பார்த்தார் என்னன்னா டிஸ்ட்ரிபியூட் அப்போ எல்லாம் கண்ட்ரோலுக்கு வருவான் அப்படி நிகிரக என்னன்னு அர்த்தம் நிதராம் கிருண்ணாத்தி எல்லாம் கண்ட்ரோலில் அவருக்கு கட்டுப்பட்டு தான் பூமி சுத்தின்ட்டுருக்கு எல்லாம் அந்தந்த அளவில் நிற்கிறது எல்லாம் எல்லாம் பண்ட சராசரங்களும் சமஸ்த மில்கிவே கேலக்சிங்கிறோம் யூனிவர்ஸை விட கேலக்ஸி பெருசு இல்லையா தெரியல எல்லாம் ஒன்று நினைக்கிறேன் யூனிவர்ஸோ கேலக்ஸியோ எப்படியோ வச்சுக்கோங்க கேலக்சி மில்கி மில்கி வேவே நூறு நத்தைய நிறைய அப்படி இருக்கிற போது எல்லாம் வெடித்து செதறி இத்தனை நம்ம பார்க்குற நம்ம இப்படி கண்ணை பார்க்குறோம் நமக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது நட்சத்திரம் இருக்குன்னு நினைச்சின்னா அங்கே நட்சத்திரம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்கிறான் அது வெறும் வெளிச்சந்தான் வருது அந்த நட்சத்திரம் போய் ரொம்ப வருஷம் இருக்குங்குறான் நம்ம இங்கே உட்காந்துட்டு ஒரு சின்ன ஒரு கட்டடத்தை கட்டின்ட்டு ஆஹா சர்வக்யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ பகவான் எல்லாத்தையும் வசப்படுத்துகிறார் ஸ்வ வசேன்ன சர்வம் நிகிருண்ணா நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருப்பார் ஃப்ரீவில்லாம் கொடுத்துருக்கார் நமக்கு தான் கொடுத்துருக்க ஆனால் நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணினால் எல்லாத்தையும் இது பண்ணிப்பேன் இப்போ வந்து ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறார் கேபினட் மினிஸ்ட்ரியே க்ரியேட் பண்ணுறார் பண்ணி எல்லோரும் அவாவா வேலையை சொல்கிறார் எல்லாம் சொல்லிவிடுறார் அது வேற சொல்லிவிடுறார் எல்லாம் ஒழுங்காக அவாவா வேலையை ஒழுங்காக பண்ணுங்க உங்கள் வேலையை நீங்கள்லாம் ஒழுங்காக பண்ணலைன்னா உங்கள் போஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வேற யாருக்கும் போட்டுருவேன் அதுதான் நிக்ரஹா பவர் நீ என்ன திட்டிக்கோ என்ன என்ன வெயி என்ன நீ ஒழுங்காக சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் நீ எவ்வளோ குபேரனாக இருந்தால் என்ன படித்தவனாக இருந்தால் என்ன உனக்கு ஆயிரம் புகழ் இருக்கலாம் பெருமை இருக்கலாம் நீ சொசை ஒழுங்காக ஆஃபீஸில் உட்காந்து ஒழுங்காக நீ சர்வீஸ் பண்ணலைன்னா உன் போஸ்டெல்லாம் நான் இது பண்ணிப்பேன் ஆனால் நான் ஒழுங்காக வேலை பண்ணுறேன் என்ன நீ கேட்க முடியாது உனக்கு ப்ராப்ளமே நான் வேலை பண்ணுறது தான் நான் வேலை பண்ணுறதான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் தூங்குறது சரியாகவே தூங்குறேனான்னு உனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த மனுஷன் என்ன என்ன சக்தியோடு இப்படி வேலை பண்ணுறான் உனக்கு தோன்றுருது ந மெக் பார்ஸ்தி கர்த்தியம் திரிஷுலோக்கேஷு கிச்சன நான்தம் அவாத்தவியம் வர்த்தேவ் எதிஹ்யம் நர் ஜாத்துக்காமணித மம வன்தே மனுஷிய பாச உத்சீதேயுருமே லோகா நம் கர்மேதம் சங்கரஸஜ கர்த்தா அசாம் உபகன்யாம் இமாஹ்பிரஜா இந்த மூணு ஸ்லோகம் எல்லா ராஜாவும் படித்தான் யாரெலாம் ஹெட்டாக இருக்காலோ இந்த மூணு ஸ்லோகம் மறக்கப்படாது கீதையில் மூணாவது அத்தியாயத்தில் வருது அதனால் இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இல்லாட்டி இருபத்தி அங்கே இருக்குது மூணாவது அத்தியாயத்துக்கு ஆக ஸ்வவசேன சர்வம் நிகிருண்ணாத்தி அப்படியே சக் பண்ணிவிடுவார் எல்லாத்தையும் எடுத்துடுவார் எதுக்கு பண்ணுறாருலாம் கேட்க முடியாது ஏன் பண்ணுறார் என்ன ஏன் படுத்துகிறார் உன்னை படுத்தலையே உன்னை பக்குவப்படுத்துகிறார் எதுக்கு பக்குவப்படுத்தணும்னா அது அப்படித்தான் அதுக்கு பதிலாக அவ்வளோதான் நீ பக்கு நீ நன்னாக இருக்கணும்னா ஒழுங்காக இருக்கணும் உனச்சுற்றி மற்றவெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் நீ நினைக்கிற நீயும் ஒழுங்காக இருக்கணும் இல்லையா ம் இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாத உலகுன்னுட்டார் திருவள்ளுவர் அஹா ஸ்வவசே ஸ்வவசேன தன் வசத்தினால் இல்லை இதில் சொல்கிறாரே அஜோபி சன்னவ்யாத்மா பூதாநாம் ஈஸ்வரோபி சுவாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மாயையா அவதாரமே நான் எல்லாத்தையும் வசப்படுத்தின்று எடுக்கிறேங்கிறார் மாயையை வசப்படுத்தின்னு நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் கீதையில் ஆஹ் ஸ்வசேனம் நகிருஷ்த்துக்கு அர்த்தம் அப்புறம் வியிர பிரகிரோ வியிரா நம வியகிராய நம படிப்போம் விகதம் அகிரம் அந்த விஷா அபீஷ்ட பிரதனும் முடிவும் இல்லாதவர் தொடக்கம் இல்லாதவர் முடிவும் இல்லாதவர் அதனால் இவர் வகிர அக்ரம் நாஸ்தின்னு அர்த்தம் இவர் பிகினிங் இருக்கா நான் அநாதி அர்த்தம் அனாதிகி காஸ்லெஸ் பர்சன் அவர் அவருக்கு காஸ் கிடையாது கீதையில் சொல்கிற இல்லையா பரதரம் நானியது கிஞ்சித் அஸ்தி மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா எனக்கு மேலே யாரும் கிடையாது நான் எங்கிட்டருந்து தான் எல்லாம் வந்திருக்கு ஆனால் எனக்கு காரணம் யாரும் கிடையாது I am the ultimate cause, cause-less cause. Cause-less cause. I am not effect, I am not... I am uh, not the ultimate. I am not effect, I am not product of anything. What do you say? There is no product. But in the beginning, there is no cause and effect theory. வேதாந்த சாஸ்திர அத்வைத சித்தாந்தம் என்ன பண்ணுறது காசு எஃபெக்டு தேரைய வச்சுட்டு பகவானை புரிய வச்சுட்டு பகவானு கண்ணியமாக ஒரு வஸ்தும் இல்லைன்னு சொல்லி காசாவது இஃபெக்ட் ஆகுது சர்வம் பிரம்மமயம் காசும் பிரம்மம் இஃபெக்டும் பிரம்மம்னா என்னத்துக்கு காசு எஃபெக்டுன்னு சொல்லணும் அனாவசியம் தானே புரிய வைக்கிறதுக்கு தான் உபதேச உபதேசார்த்தம் அயம் வாதா கௌடபாதர் உபதேசத்துக்காக இந்த டீச்சிங் ஆனால் உண்மையிலே அது கிடையாது அப்படிங்கிறது உபதேசாதயம் வாதா அயம் வாதா உபதேசார்த்தம் அப்படின்னு அர்த்தம் ஆக விகதம் அக்ரங்கிற அக்ரம்னா என்ன ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம் விகதம்னா என்ன கிடையாதுன்னு அர்த்தம் விசேஷேன கதம் கொஞ்சம் கூட கிடையாது அனாதி தொடக்கம் இல்லாதவர் அப்புறம் என்னது அந்த விநாசா தொடக்கம் இல்லாததுனால இவருக்கு அழிவும் கிடையாது வினாஷா அசைதி ஆக ஆக தொதாவது யாண்டும் இருப்பவர் தோன்றாதவர் பிறவாதவர் தோன்றாதவர் எப்பொழுதும் இருப்பவர் நித்திய சத்து அதெல்லாம் அர்த்தம் அதுக்கு அதனால் அந்த அதாவது இவருக்கு தொடக்கம் இல்லாததுனால இவருக்கு அழிவும் இல்லை அந்த விநாச அசிய நாஸ்தி அந்த விநாச அச இது விகதம் ஆஹா விகதம் அக்ரம் விகதம் அந்த அப்படின்னு அர்த்தம் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அந்த எந்தக்கு வினாசாக போட்டிருக்கார் விகதம் விநாசாக படிக்கணும் விநாச விகத விநாச அஸ் arum perum ஆஹா Tamil அந்தமும் இல்லை Tamil பெரும் ஜோதி தமிழில் சொன்ன தமிழ் தான் என்ன ஆதியம் அந்தம்ங்கிறது சம்ஸ்கிருதம் மும்முங்கிறது தான் தமிழ் அரும் பெரும் ஜோதி அரும் பெருங்கிறது தமிழ் ஜோதி ஜோதிங்கிறது aha, இருக்குது ஆஹா ஆதியும் அந்தமும் இல்லை அரும் பெரும் ஜோதிங்கிறது தான் வியக்ராயநமாதய நம அனந்தாயந அதுதான் வெக்ராய நம வெக்ராய நமகாங்கிறதுல சங்கராச்சாரர் ரெண்டு நாமாவே சேர்க்கிறார் அநாதியே அநாதயே நமஹா அனந்தாய நமகா ஆதி இல்லாதவருக்கு நமஸ்காரம் அந்தம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் தொடக்கமும் முடிவும் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்போ மற்றதுக்கெல்லாம் தொடக்கம் முடிவு இருக்குது இன்றைக்கி வகுப்புக்கு தொடக்கம் இருக்குது வகுப்புக்கு முடிவு இருக்குது உடம்புக்கு ஆரம்பம் இருக்குது முடிவு இருக்குது பகவானுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் வெக்ரஹான்னா வரிஞ்சு கட்டின்னு வருதுன்னு அர்த்தம் அகம் அகம் இக்கையாம்பா சம்ஸ்கிருதத்தில் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் வரேன் நான் செய்கிறேன் இந்த காரியத்தை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு முன்னாடி முன்னோக்கி இருக்கு இல்லையா அதனால சொல்கிறார் பக்தானாம் அபீஷ்ட பிரதானேஷு இன்னொரு மீனிங் சொல்கிறார் பக்தர்களுக்கு வேண்டியதை கொடுக்குற விஷயத்தில் வ நிற்கிறாராம் வட்டின்னு நிற்கிறாரான் என் பக்தனுக்கு நான் கேட்டதெல்லாம் கொடுத்தானோம் யோகக்ஷேமும் வகாம்யம் நான் அவனுக்கு வந்து யோகக்ஷேமத்தையெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அவன் கேட்டான்னா உடனே கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி பகவான் வியக்ரனாக இருக்காரான் வியக்ரஹான்னா என்ன அர்த்தம் முன்னின்று இடைவிடாது முயற்சி செய்து பக்தர்களுக்கு அருள் புரிபவனாக இருக்கிறான் இறைவன் ஆஹா வியக்ரஹா பக்தானாம் அபீஷ்ட பிரதானேஷு அபீஷ்டம்னா என்ன பக்தர்கள் விரும்புகின்றவற்றை நன்கு வழங்குவதற்கு முழு முயற்சியுடன் ஈடுபடுபவன் அப்படி கேட்டதெல்லாம் நம்ம தான் நின்றுட்டுருக்கோமே பாஜஷ்டமே பிரசவஷ்டமே பிரயதிஷ்டமே பிரசுதிஷ்டமே ஏகாச்சமே திசிரஷ்டமே முந்நூற்றம்பத்தஞ்சு ஓ கொடுத்து விட்றேனே அஷ்மாச்சமே அந்தாச்சு கல் இறங்கிடுச்சு மண்ணோடு இறங்கிடுச்சு கிரையஷ்டமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையே கொடுத்துட்டேனே பர்வத்தாஷ்டமே சிகத்தாஷ்டம் அதுக்கு பின்னாலே ஒரு மலை நிற்குது பார்த்தா கைலாசமாக இருக்குது திருவண்ணாமலை மாதிரி இருக்குது எது கவனிச்சிங்கன்னா தான் தெரியும் நம்ம இங்கேயே பார்த்துன்றதுதான் ஒன்றும் தெரியாது கிரயஷ்டமே பர்வத்தாஷ்டமே சிகத்தாஷ்டமே மணல் எல்லாம் எல்லாம் கொடுக்குறீங்க சௌமனசஷ்டமே கதாஸ்து பதிரஞ்சமே தூ எல்ல குடுகு வியா அடுத்தது அப்புறம் நைக்கோ நகிர வியக்கிருங்க அர்த்தம் பரிசர்குங்க தய வே சப் அுதா வஷபா ரோரவீத்த மகா மகா மகேவா மத்தியன் ஆவே மந்திர மந்திரவாத் ஸ்ருங்ககான்னு சொன்னால் கொம்புன்னு அர்த்தம் ஏகிருங்ககான்னால் ஒத்த கொம்புன்னு அர்த்தம்னா ஏக்கசங்ககான்னா ஒரு கொம்பு இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஒரு கொம்பு இல்லைன்னா என்ன அப்படின்னா சதுஷிருங்ககான்னு எடுத்துன்னு விட்டேன் நாலு கொம்பு இருக்குது அப்படின்ட்டேன் இந்த இடத்துல நாலு கொம்புன்னு சொல்கிறது சப்த பிரம்ம ரொம்ப டெக்னிக்கல் நைக ஷிருங்கா எனமஹா பார்த்தா என்னென்ன ஒரு கொம்பு இல்லாதவனே ஒரு கொம்பு நமஸ்காரம் நைக்காக பிரண பிரணாமாகம்பா ஒரு பிரணாமம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அநேக பிரணாமாக ரொம்ப டைக் இது ரொம்ப சம்பிரதாயம் பண்டிதானாக இருந்தான்னு வச்சுங்களேன் அனந்த கோட்டி நமஸ்காராகனு எழுத மாட்டேன் நைக்காக சந்து பிரணத்தையா அப்படிலாம் போடுவோம் அப்போ தானே தெரியும் அது நல்லது தான் அது வந்து இப்போ எல்லாத்துக்கும் சொந்த மாதிரி எல்லா ஒரே பிரணத்தயாக அது அந்த லாங்குவேஜ் மாறணும் மைகாசந்தோ பிரணதயா நமாம்சி பூயாம்சி அப்படின்பா நமாம்சி பூயாம்சின்னா உங்களுக்கு அனந்த கோடி அர்த்தம் அவ்வளோதான் பூயோ பூயோ நமாம்யம் அது வே ஆஃப் இப்போ நம்மளே ஒரு சென்டென்ஸை இப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணுறோம் இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லலாம் பேசிவ் வாய்ஸில் சொல்லலாம் இதத்துக்கு வேறு விதமாக போட்டு அந்த பக்கத்தில் போட்டு இப்படி சொல்லலாம் அது மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப அழகாக என்ன பண்ணுறார் அவர் இது சப்த பிரம்மா தைத்ரி ஆரண்யக்கம் பத்து பத்து பதினேழு வேறு ஒன்றும் இல்லை மகாநாராயண புனிஷத் நான் அதோடய வியாக்கியானத்தை இருந்தது நம்மள்கிட்ட இதோடய மந்திரத்தை வித்யாரண்ய சுவாமிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சத்வாரி ஸ்ருங்கா மஹானாராயண உபன்கூட அவர் ஆனந்த சாண்பாஷா பாத்ஷி சரி சிங்காத்தயோஷீஷ் ரிஷோரோ ரவீதி மகோதேவா ஆவேஷ ரி மரத்தியாகும் ஆவேஷா திருதாஹிதம் பணிபிர்குஹியமான இந்திரே ககும் சூரிய ஏ கஞ்ச ஜான வேணாதே கவதயா நிஷ்ட தட்சு இதுக்கப்புறம் தான் நக்கர்மனாலாம் வருது யோ தேவானாஹம் இந்த இதுக்கே இப்போ நான் புதுஷாக கேட்டேன் புதுஷா இருக்கு இதுவரைக்கும் யாரும் சொல்லாதேன் இது பேர் சந்யாசூக்தம் இந்த சூக்தத்துக்கு பேர் சன்னியாசூக்தம் யாரோ புதுஷாக இதுவரைக்கும் நான் இப்படி கேட்டதில்லை சந்நியாசூக்தம்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குதுன்னு அது ஆரம்பம் வந்து அணோரணி யான் மகதோமஹி யான் ஆத்மா குஹா யான்ஹி தோசோ இது சுருக்கமாக இன்னொரு பாஷையில் சொன்னால் சப்த பிரம்மன் சப்தபிரம்ம ஆஹா சப்த பிரம்மனே நமஹா அப்படிங்கிறதுக்கும் நைகசுங்காய நமஹா அப்படிங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம்தான் அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்கிறார் பாருங்க இதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் महाभाष्य के शब्दानुशासन का प्रयोजन हुए வியாக்கண மஹாபாஷ் கே பிரமே சந்தோஜன பத்தஞ்சலி ஜி நேத்துக்கு பிரதிபாதிக்க மாநா சோ இஸ் பிரக்காரூபி மீன்ஸ் ரோரவீ மீன்ஸ் கு அந்த கொம்பு என்னதுன்னா நாம ஆக்யாத்த உபசர்க் நிபாத் அதுதான் நாலு கொம்பு நாமன்னா என்ன நேம் ஆக்யாத்தனா சம்யா அது என்னது இண்டிகேஷன் இண்டிகேஷன் உபசர்க உபசர்கா இப்போ பார்த்தோமே பிரக்ரஹா அதாவது ப்ரிஃபிக்ஸு ப்ரிஃபிக்ஸுக்கு பேர் தான் உபசர்கிபாத்த நிபாத்தன்னா சைலண்ட் இந்த அக்ஷரத்தில் இருக்கிற சைலண்ட் இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா இந்த சைலண்ட் லெட்டர் அப்படிங்கிறோம் இல்லையா அது மாதிரி சிலதெல்லாம் வந்து சம்ஸ்கிருத பாஷையிலையும் சைலண்ட்டுங்கிறது டேர்ட் படிக்கிற போதில்லை அதுக்குள்ளே அது இருக்கும்போ அந்த குவிப் பிரத்யம் அப்படின்னா அதெல்லாம் சிலதெல்லாம் அப்படி இருக்குது இப்போ சொல்கிறோமே ராமஹாங்கிறது டைரக்டாக வரதில்லை ராமஸ்ஸு ராமரு ராமஹா அப்படி ஃபார்ம் அது அந்த சகாரா ரேபா அப்புறந்தான் விசர்க்கம் விசர்க்கத்துக்கு முன்னாடி ரேபா ஃபார்ம் இருக்குது ரேபா ஃபார்முக்கு முன்னாடி இஸ் சகார ஃபார்ம் இருக்குது அதுக்கப்புறம் தான் ராமஸ் ராமர் ராமஹா அதுக்கு பேர் சுபந்தம்னு பேர் நவுனுக்கே பேர் சுபந்தம்னு பேர் நான் சம்ஸ்கிருத கிளாஸில் பற்றிலாம் சொல்லியிருக்கேன் ஒரு என்ன சொல்கிறார் அந்த சத்வாரி ஸ்ருங்காங்கிறதுக்கு அவர் ஓங்காரமாகவும் அர்த்தம் பண்ணியிருக்கார் வேறு வித்யாரண்ய சுவாமிகள் இவர் என்ன சொல்கிறார் சப்த பிரம்மாங்கிறதுக்கு நாம் இதை வந்து பதஞ்சலி பகவான் சொல்லியிருக்கார் மகாபாஷ்யக்காரர் வியாக்கர பதி பாணினியோட சூத்திரத்துக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்கார் அவர் பகவான் பதஞ்சலி அதனால தான் வாக்கு சாஸ்திரம் எழுதினவர் அது எழுதியிருக்கார் மனசுக்கு யோகசாஸ்திரம் அப்புறம் உடம்புக்கு வைத்திய சாஸ்திரம் எழுதியிருக்கார் அதனால தான் மூணு சாஸ்திரம் எழுதியிருக்கார் பதஞ்சலி மனசுக்கு வாக்குக்கு காயத்து மூணு சாஸ்திரம் ஒரு உபதேசம் பண்ணியிருக்கார் இது ஒன்று அப்புறம் அப்புறம் சத் சத்வாரி இந்த மந்திரமே வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரிடில் மந்த்ரம் நாலு கொம்பு இருக்குது அப்புறம் வந்து நாலு கொம்பு மூணு மூணு காலு இருக்குது நாலு கொம்பு மூணு காலு எப்படி இருக்குது பாருங்க இது நிறைய பேர் அக்னி பூஜை பண்ணுற போது முன்னாடி இது சொல்லுவாள் அக்னிக்கு முன்னால் சத்துவாரி சிங்கா திரையோசியபாதா துவேஷீஷே சப்தஹஸ்தாசோஸ்ய திரிதாபத்தோஷபோ ரோரவீதி மகோதேவோமர்த்தியாகம் மகோதேவோன்ருக்கு இங்கே மகாதேவான் இருக்கு மகோதேவோமர்த்தியாகம் அப்படி சொல்லி அதுக்கு ஏதோ எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுவார் அப்போ இது ஒன்று திருதாபத்த அதாவது சத்வாரி சிங்கா திரையோசிய பாதாங்கிறதுக்கு இல்லையா மூணு பாதம் பூத்த பவிஷ்யத் வர்த்தமான காலம் பூத்த காலம் பவிஷ்யத் காலாக சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டெல்லாம் இருக்கான்னு கேட்காதிங்க பெர்ஃபெக்ட்டு கன்டினியூஸிவ் ப்ராக்ரஸிவ் அதெல்லாம் தெரியாது இதில் இருக்குது எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்குது ஆஹ ஆஹ் பூத பவிஷ்யத் வர்த்தமான சும்மா ஜோக்குக்காக சொன்னேன் பூத்தகாலம் வர்த்தமான காலம் பவிஷத் காலம் இதுதான் சத்வாரி சிங்கா திரையோசிய பாதா அப்புறம் ரெண்டு கொம்புன்னு துவேசீரிஷே ரெண்டு தலை இருக்கான் இந்த அக்னி பகவானுக்கு இப்படி போடுவோம் முகத்தை இந்த சில புஸ்தகங்களில் பார்த்தா இந்த இந்த மாதிரி இதை பிக்சராகவே போட்டிருப்பாள் பிக்சராகவே போட்டிருப்பா ஆக இங்கே என்னதுன்னா துவேஷீரிஷே துவேஷீரிஷேன்னா ஒன்னீஸ் காஸ் இன்னொன்று இஃபெக்ட் காரணசப்தகா காரியசப்தா அப்படி போடுறார் நித்தியசப்தகா காரியரூபசப்தா அதாவது சில சப்தம் மாறவே மாறாது அது என்றைக்கி ஒரே ஃபார்ம்லையாக இருக்கும் லைக் அவ்யம் இன்டிக்ளைனபுள் சிலதெல்லாம் ஃபார்ம் மாறும் அப்படி டூ ரெண்டு தலை எடுக்கிறதுனா ரெண்டு தலை அப்படிங்கிறார் தேசியர் விஷயம் சப்தஹஸ்தாசோ சப்தஹஸ்தான்னா என்னதுன்னா இது பதஞ்சலியோடய வியாக்கியானம் வித்யாரண்யேஸ்வனியோடய வியாக்கியானத்தை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் ஏழு விபக்தி பிரதம விபக்தி ஃபை செவன் கேசஸ் அதுதான் சப்தஹஸ்தாசா சுவாரி சிறங்காக இப்படி சொல்கிற போதே வரணும் த்ரையோ அஸ்ய பாதா தேசோ அஸ்ய அஸ்ய விரபஸ்ய ரிஷபம்னா இங்கே சப்தம் அதாவது அனுக்குறேன் ரிஷபம்னால் இந்த இடத்துல வந்து காளேன்னு அர்த்தம் இல்லை எல்லாம் ரெடில் அப்புறம் என்னது சப்த திருதாபத்தகா த்ரிதாபத்தகான்னால் இந்த சப்தம் எங்கே இருக்குன்னா முதல்ல ஹிருதயம் அப்புறம் கழுத்து அப்புறம் என்னது சிறுன்னு போட்டிருக்கு சிறுனா சிரசா அதனால் இத்தனையும் சேர்ந்து தான் த்ரிதாபத்தகா ஹிரதயத்திலையும் இந்த சப்தம் வந்து ஹிரதயத்திலையும் தலையிலையும் இதுக்குள்ளே தான் இந்த சப்தம் விளையாடு திருதா பத்திரயம் கண்டம் சிறரூபம் தீன் ஸ்தானோமே பந்தா ஹுவா பந்தாஹுவா த்ரிதாபத்தோ விரபகா அதனால் இந்த ஒக்காபலரி வேர்ட்ஸ் இருக்கு அது வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் அதனால தான் அதுக்கு பேர் ரிஷபா காமனா ஓங்கா வருஷன் கர்ணேவாலா அப்படின்னா என்ன ரிஷபரூபி ரிஷபம்னா இந்த விஷுங்கிற சப்தத்தில் இருந்து ரிஷபம்னால் இதுக்கு காலமாடு இந்த இடத்துல ரிஷபம்னா இந்த இடத்துல வருஷத்தி காமான் வருஷத்தி நம்ம விரும்பினதெல்லாம் அதாவது வாயுள்ள புள்ள பிழைக்கும் வா இருக்கு வழி சொல்கிறான் இல்லையா வாயிலிருக்கு வழி வாயுள்ள புள்ள பிழைக்கும் நம்ம ஊரில் அப்படித்தானே வழக்கம் என்ன மேப்பை வச்சுட்டா போவோம் வெளிநாட்டுக்கு போன இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது மேப் இல்லைன்னா போச்சு இல்லாட்டி இது ஒர்க் பண்ணணும் இல்லாட்டி அங்கே போய் ரோட்டில் காரை ஓரமான எடுத்துட்டு அண்ணே நம்ம புவனேஸ்வரி கோயிலுக்கு போகிறது எப்படிங்க அப்படின்னு கேட்டான் அவன் இந்த வடக்காவில் போய் தெக்காவில் போய் அப்படின்னு கோயம்புத்தூருக்காரன் சொல்லுவான் இவன் வந்து ரைட்டில் போய் லெஃப்டில் போய் நம்ம தப்பு தப்பாக சொல்லிவிடுவான் சும்மா சொல்கிறோம் இல்லையா ஆஷ வாய் அதாவது कुकुंग अर्थ स्लोकमेंगूषण भूषण केयूरा न विभूषय पुषम हारा न चंद्रोज्वला न स्नान न विलेपन न कुसुमं नलंकृता मूर्धज वाण्ये का समलको पुरुष या संस्कृता धार्यते என்ன சொல்றாருன்னா இந்த சப்தங்கள் இருக்கு இப்ப மந்திரங்கள்னா சப்தரூபமாக அதுக்கெல்லாம் எல்லாருமே கிடைக்கிறது காமனா ஓங்கா வருஷன் கர்ணேவாலா ரிஷபரூபி அப்புறம் மகாதேவஹான் இருக்கு மகாதேவஹர்த்தம் இது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது திவ் தேவஹான்னா பிரகாசம் மகான்னு சொன்னால் பெரிசுன்னு அர்த்தம் சிறந்தன்னு அர்த்தம் எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்துறது அதுக்கு தான் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல் அப்படி சொல்லி சொல்வன்மைனே வள்ளுவர் சொல்கிறார் பத்து குரல் சொல்கிறார் சொல்வன்மை பேச்சுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குது அப்படின்னு பத்து குரல் இருக்குது ஒரு மந்திரிக்கு பேசுகிற சக்தி இருக்கணும் சொல்வன்மை ஆஹா மகாதேவஹா மர்தியாம் ஆவிவேஷ அந்த பகவான் அந்த சப்த அந்த சப்த தேவதையான மகாதேவன் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் புகுந்திருக்காரான் அதனால தான் லலிதாசாஸ்திரநாமத்தில் பரா பஷந்தி மத்தியமா வைகரி அங்கே நாலாக சொல்லியிருக்கு அங்கே பரான்னா என்ன அர்த்தம் அந்த சப்தம் வந்து நமக்குள்ளே இருக்குது அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது அது வந்து காரணசப்தா பரா அப்புறம் பஷ்யந்தின்னா அதில் மாறுறது நாத பிந்து கலா நாதஹா பிந்து நாதஹா கலா எல்லாம் சொல்கிறோம் அப்போ இந்த பரா அப்புறம் பஷ்யந்தி மத்தியமா இதெல்லாம் வந்து இது வரைக்கும் இருக்குது வரைக்கும் அப்புறம் வைகரின்னா வாயை திறந்து வர்ற சப்தம் சவுண்டு ஆ வைகரி வரைக்கும் அது நாலு நிலையில் இருக்குது மூணு நிலையில் இருக்குது பராவாக் பசியந்திவாக் மத்தியமாக வாக் வைகரீவாக் அப்படி வாக்கு பிரிச்சுருக்கு அதனால் இப்போ என்ன மந்திரம் என்னன்னா நைகசிருங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் நைக்கிருங்காய நம நைகிருங்காய நம நைகிருங்காய நம இது மந்திரவர்ணாத் இந்த மந்திரத்தை அர்த்தம் சொல்லிட்டார் சதுஷங்கர் சதுர்ஷங்கக நைக்கசுங்காக நைக்கசிருங்ககான்னு போட்டுட்டு ஈஸ் ஈக்குவல் டு சதுர்ஷங்ககா சரி சதுர்ஷிருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சத்வாரி ஷிருங்கான்னு ஒரே ம மந்திரத்தை சொல்லிவிட்டேன் இந்த மந்திரமெல்லாம் எங்களுக்கு மனப்பாடமாக இருக்கிறதுனால சௌரியமாக போச்சு இல்லாட்டி மந்த் மனப்பாடம் இல்லையனா கஷ்டந்தான் எனக்கு தெரிஞ்ச ஒம்பதாவது வயசுலேருந்து சொல்லிட்டுருக்கேன் சத்வாரி ஷிருங்காத்ரையோ அஸ்ய பாதா சத்வாரி ஷங்காத்ரையோ அஸ்ய பாதாத்வே ஷீருஷே சப்தஹஸ்தாசோ அசிய த்ரிதா பத்தோஷோ ரோ ரவி மகோ தேவோ அந்த மகோதேவோன் இருக்கு இவர் மகாதேவோ போட்டிருக்கார் மரத் தியாகம் அபிமேஷ நம்ம முயற்சி பண்ணுவோம் அந்த வித்யாரண்யசுவாமியோடய வியாக்கியானத்தையும் பார்ப்போம் அவர் ஓங்காரத்துக்கு இந்த அர்த்தம் சொல்லுவார் அப்படிதான் எனக்கு ஞாபகம் இது மந்திரவர்ணாத் அடுத்தது அதாவது கதாகிரஜகாக்கு அர்த்தம் निगदेन कृत्वा गदाग्रजः गदो नाम நகதேன மந்திரே அய் इति गदाग्रजः கதாகிரஜாய நமஹா என்ன சொல்கிறார் ரெண்டா கதாகிரஜகாக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் நிகதாக்ரஜாய நமஹான்னு ஒரு அர்த்தம் கதாக்ரஜாய நமஹான்னு அர்த்தம் நீங்கிறது வந்து அங்கே ஒழிஞ்சுன்னு இருக்குன்னு விட்டார் அதுக்கு என்ன சொல்கிறார் சாதாரணமாக நிகதஹான்னு சொன்னால் மந்திரம்னு அர்த்தம் நிகதஹா இந்த இதில் வர்ற சப்தம் சொல்கிறோம் இல்லையா என்னது தழுதழுக்க பேசினா ஆரம்பம் இல்லையா கத்கதாம் போம் அதுக்கு பேர் கத்கதா கத்கத ரொம்ப கதைக்கிறது மலை தமிழில் கூட கதைக்கிறது போம் கதைக்கிறதுன்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக மலையாளத்தில் கதைக்கிறது அவனுக்கு சொல்கிறது உண்டு இல்லையா ஆஹ் இந்த கதைக்கிறது இந்த கதாங்கிறது சவுண்டு அப்போது நிகதையனாங்கிறார் நிகதைனா ஈஸ் ஈக்குவல் டு மந்த்ரேனாங்கிறார் மந்திரத்தினால நம்ம மந்திரத்தை ஜோன் நமோ நாராயணாயா அப்படின்னு சொன்னால் முன்னாடி நிற்பார் நான் அக்ரே ஜாயத்தே மந்திரத்தை சொன்னால் முன்னால் வந்து பகவான் கட்டுப்படுவார் தெய்வாதினம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் தூத்வத்தம் பிராமணாதீனம் பிராமணோ மம தேவதா கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அதாவது மந்திரத்தை சொன்னால் மந்திரத்துக்கு பகவான் கட்டுப்பட்டு முன்னாடி வந்து நிற்கிறார் அனுகிரகம் பண்ணுறார் அதனால சொல்கிறார் மந்திரேன நிகதேன ஃபஸ்ட்டு ஈஸ் ஈக்குவல் டு மந்த்ரேன அதனால் என்ன அக்ரே ஜாயத்தே அக்ரேனா முன்னால் தோன்றுகிறார் இசப்த லோபம் கிருத்வா நீங்கிற சப்தத்தை லோபம் பண்ணி லோபம்னா என்ன மறைச்சி கதாக்ரஜகா அப்படின்னு இருக்குது ஆனால் அதில் வந்து நிகதாகிரஜாயனமாக தான் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டார் இல்லை சரி கதாகிரஜன்னே வச்சுப்போம் அப்போ இப்படி அர்த்தம் சொல்லுவேள் அப்படின்னு கேட்டால் எத்வா அல்லது கதோ நாம வா ஸ்ரீ வாசுதேவ அவரஜா வாசுதேவனுடைய தம்பி அவரஜான்னா என்ன அர்த்தம் கீழேனு அர்த்தம் தம்பி அவரஜா அவரஜஹாக்கு ஆப்போசிட் அக்ரஜஹா முன்னால் தோன்றினவர் அதனால் அவனுக்கு கதான்னு பேரான் கதாய் இந்த பங்களா பங்களாதேஷ்லே ராமகிருஷ்ணபுரம் இருக்கே கதாதிரஹான் பேர் அதனால் அவரை கூப்பிட்றதே கதாய் கதாயி கதாயி கதாயின் பாடம் ஃபேமிலியில் பெங்காலி பாஷையில் அதனால் வாசுதேவதா பின்னால் வரப்போகிறது கதாதராக வரப்போகிறது முடிக்க போகிறது என்னது யஜாங்கோ யவவாஹன யஜ் யஜகிருத் யஜய் யஜசாதன யஜாந்தகிருதயம் ஆத்மயோனிஸ்வயஞஞோ வைகானசாமகாயன தேவகி நந்தனசிர்டா க்தீச பாபநாசனந்தகிச்சக்கிரி ஷார்தன்வா கதாதர ரதாங்கபாணி ரக்ஷோபிய சர்வ பிரகரணாயுதா வாசுதேவனுடைய தம்பி தஸ்மாத் அக்ரே ஜாயத்தை அந்த தம்பிக்கு முன்னால் தோன்றினவர் அதனால் இவருக்கு பேர் கதாகிரஜ அவன் பேர் கதா கதாவுக்கு அக்ரஜன் ஆகவே வாசுதேவனுடைய தம்பி வாசுதேவன் யார் வாசுதேவனுடைய தம்பிக்கு பேர் கதகான்னு பேர் வாசுதேவனுக்கு என்ன பேர் கதாகிரஜகான்னு பேர் ராமானுஜா மாதிரி லக்ஷ்மணானுஜா லக்ஷ்மணானுஜான்னா என்ன அர்த்தம் சத்ருக்னஹா லக்ஷ்மணானுஜாங்கிறது சத்ருக்னா இந்த புத்து சுவாமி தான் எல்லாம் போடுவார் இந்த இதிலெல்லாம் ரவுஹிணேயானுஜ அப்படின்னு வரும் எந்த பாட்டில் தெரியுமா சித்தி விநாயகம் அப்படிங்கிற பாட்டில் வரும் சித்தி விநாயக்கம் பாட்டுருக்கு இல்லையா அதில் வரும் ரவுஹிணேய அனுஜகான்னா ரௌஹிணேயாங்கிறது பலராமன் ரௌஹிணே ரோகிணியோட பிள்ளை யார் பலராமன் ஆஹா ரவ் ரோஹிணியோட பிள்ள என்ன பேருன்னா ரவுஹிணேயா அவனுடைய அனுஜன்னா கிருஷ்ணன் ரவுஹிணேய அனுஜ அர்ச்சிதம் விசித்தி விநாயகம் கிருஷ்ணர் விநாயகரை பூஜை பண்ணியிருக்கார்கள் இருக்குது ஆகையினால் ரவுஹிணேய அனுஜம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் துசுவாமி தீட்சிதர் அதனால் இப்போ இதுக்கு விஷயம் என்னென்னா கதாகிரஜாஜ நமஹ கதா கத கதையினுடைய கதஸ்ய கதஸ்ய அக்ரஜாய நமஹா நான் கதாயாகு போடப்படாது அப்படின்னா அது ஆயுதமாகிடும் ஆகா கதஸ்ய கத புல்லிங்க சப்தமாக எடுத்துக்கணும் கதஹா கதௌ கதாகு சொல்லி ராமசப்தம் மாதிரி கதசிய அக்ரஜா கதாக்ரஜகா இப்போ ரெண்டு அர்த்தம் வேதமந்திரங்களால் வேதமந்திரங்களை சொன்னால் முன்னால் தோன்றுபவர் வேதமந்திரங்களால் எழுந்தருள்பவர் அப்படி சொல்லலாம் தமிழில் வேத மந்திரங்களை ஓதுவதால் முன்னெழுந்து முன்னெழுந்து எழுபவர் அப்புறம் வந்து கதா என்கின்ற தம்பிக்கு முன்னால் பிறந்தவர் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் ஆஹா கதாகிரதாய நமஹா இன்னைக்கு இவ்வளோதான் நாமாவே சொல்ல முடிஞ்சிருக்கு என்னெல்லாம் ஆயிருக்கு இன்றைக்கி பிரகிரஹா நிகிரகா வியக்ரஹா நைகசங்கஹா கதாகிரதா அஞ்சு நாமாக்களுக்கு தான் அர்த்தம் பார்த்துருக்கோம் இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்க்கலாம் விணு ஜி மகாவிஷ்ணு பிரு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தம நமோஸ்நன் சகசிரமூர் சகசிரபாட்சிருபாவே ஷா சகசிரோட்டிணே நமவிந்தம்கீர்த்தாஜி